சச்சிதானந்த விோத்பதித்தாபயா வய நுமன்மக்கமர்மோதீத்தாண்டோமோத்ஸீஷருடத்தில அவர் கேட்டுக்கொண்டபடி சாதுக்களுடைய லக்ஷணத்தை உபதேசம் பண்ணுகிறார் என்னுடைய பிறப்பினுடைய மகிமையை மஜ்ஜன்ம கர்ம கதனம் கீதையில் கூட பார்க்குறோம் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தகாங்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் இங்கே என்னுடைய பிறப்பு என்னுடைய செயல் இவற்றை எல்லாம் அப்புறம் மம பருவ அனுமோதனம் அதாவது அந்தந்த உற்சவ காலங்கள்ல எல்லாம் ரொம்ப ஆசையோட உற்சவத்தை பண்ணுறது பகவானுக்கு பருவான்னு சொன்னால் சீசன் ஓ இந்த காலத்தில் பகவான் இந்த லீலையே பண்ணார் அப்படி பண்ணினார் நிறைய இருக்கே ஆ பருவங்களில் கோகுலாஷ்டமி அப்புறம் வேறு ஏதாவது உற்சவங்கள் இப்படிலாம் நிறைய நம்ம ஊரில் நடக்கிறது அதை பார்த்து சந்தோஷப்படுறது அந்த சமயத்தில் வந்து பாட்டு பாடுறது நாட்டியம் ஆடுறது வாத்தியங்களை வாசிக்கிறது அப்படி பகவானுடைய ஸ்தானம் தேவஸ்தானம் மத் என்னுடைய இருப்பிடம் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா பகவான் இருக்கிற இடத்துல அந்த பாடல்களை பாடுறதும் ஆடுறதும் வாத்தியங்களை வாசிக்கிறதும் அது அனுமோதனம் அது சந்தோஷப்படும் நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணாட்ட கூட அதெல்லாம் பார்க்குறது நாங்கள்லாம் சிறு வயசில் அப்படி கோயில் வாசல்கள்லேருந்து உள்ள வரைக்கும் பார்த்தா என்னையோ எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு விசேஷமாக பூஜா அபிஷேகங்கள் நடந்துகிட்டு இருக்கும் வேத பாராயணங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் பார்த்தா பெரிய ஜனங்களெல்லாம் பக்தியோட ஜனங்களெல்லாம் அவர்களுடைய குதூகலமாக பகவானுக்காக தாண்டம் ஆடுறது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே ஒரு கிலோமீட்டருக்கெல்லாம் நடந்துட்டு காவடி ஆடுறது வேலை எடுத்துட்டு ஆடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம் உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்தில் உற்சவம் நடக்கிற போது அவ்வளவு நடக்கும் அப்படி எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதையும் நிந்திக்கப்படாது பக்தர்கள் பலவிதமான வழிபாடுகளை பண்ணுறது தான் மகிமை ஆஹா மஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம் கீத वादित्र கோஷ்டிபிர்மத்கிருஹோத்ஸவா இதுதான் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகார்த்தத்தை பிறகு பார்க்கலாம் இது தொடர்ந்து பெரிஷா போயின் இருக்கு பிறகு பார்ப்போம் மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம்